السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم ان الحمد لله نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادی له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله அல்லாஹும சொல்லி அலா முஹம்மதின் அலமதுல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபியால தொடர் வரலாறு பார்த்துக் கொண்டு வருகிறோம் கடந்த அமர்வுலே பனு முஸ்தலிக் அந்த கோத்தலத்தாரை நபிசுல்லா அலிஸ்லாம் தாக்க சென்றபோது அந்த நிகழ்வு வரை பார்த்துருந்தோம் அந்த குறிப்பிட்ட போரிலே பனு முஸ்தலிக் போர்கள் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் இந்த உம்மத்திற்கு மிக பெரும் படிப்பனையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சம்பவத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த போருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது நபிசுல்லாத்துடைய மனைவி ஆகிய நம்முடைய தாயாராகிய ஆயிஷா ரவி அவர்கள் என்ன பண்றாங்க முழு மக்களும் வந்து அங்கு கூடாரம் அடித்து தங்குவாங்க அப்ப அந்த நேரத்தில் இவர்கள் வந்து இயற்கை தேவைக்காக வெளியில போறாங்க வெளியில போயிட்டு திரும்ப வரும்போது என்ன ஆயுதுன்னு சொன்னா பெண்களை வந்து இந்த பல்லாக்கு மாதிரி அந்த ஒரு செட்டப்ல வச்சு ஒட்டகத்தின் மேல் தூக்கி வச்சு ஒட்டகம் வந்து சுமந்து கொண்டு வரும் இப்ப இவர்கள் வந்து இயற்கை தேவைக்காக வெளியில போயிடுறாங்க இவர்களுடைய எடை குறைவு ஆயுஷாதியில் அவர்கள் சிறுவயதாக இருந்தாங்க அவங்க ரொம்ப ஸ்லிம்மா இருந்தாங்க இப்ப இவங்க உள்ள இருக்காங்களா இல்லையானே தெரியாம உள்ளதான் இருக்காங்க நினைச்சிக்கிட்டு வெளியில வந்து திரை போட்டுருவாங்க அந்த பல்லக்கு மாதிரி இருக்கக்கூடிய செட்டப் திரை இருக்கும் அப்ப அந்த தூக்கி வைக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்க உள்ளதா இருக்கிறாங்க ஒட்டகத்தின் மேலே தூக்கி வச்சுட்டாங்க ஒட்டகமும் போயிருது மொத்த கூட்டமும் பயணக்கூட்டமும் போயிருது இவர்கள் இயற்கை தேவையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு யாருமே இல்ல அவர்கள் அந்த இடத்துல தங்கிடறாங்க இவர்களுடைய இயற்கை தேவைக்காக போயிட்டு வரும்போது இவர்களுடைய நெக்லஸ் தொலைஞ்சு போயிருது இவர்கள் லேட்டாக வரதுக்கு காரணமே அதுதான் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு அங்கி தொலைஞ்சு போயிருது தேடிடுறாங்க தேடிட்டு இருக்கும் போது லேட் ஆகி போயிருது அப்ப அதனாலதான் லேட் ஆகிறதுக்கான காரணம் லேட்டாக இவங்க வரும்போது யாருமே இல்லை யாருமே இல்லைன்னு அவங்க அதிர்ந்து போய் அங்கேயே உட்காந்துட்டாங்க அப்ப சஃப் பின் மோத்தல் ரதி இல்லான் இவர்களும் வந்து என்ன ஆயிடுச்சு சொன்னா இவர்கள் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்ப இவர்கள் பார்த்த உடனே இந்நாளில் ராஜுவன் இவர்கள் வந்து இவர்களை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்களே இவர்கள் வந்து பயணக்குழுவை இவர்கள் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்நாள் இல்லாயுவோ இந்நாளையே ராஜ உன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதன் பிறகு இவர் வைத்திருக்கக்கூடிய வாகனத்தில் அன்னை ஆயிஷா ரதில்லாவை ஏற்றி அம்மர உட்கார வச்சுட்டு இவர் தூரமா பாது பேரும் போயிட்டு வந்த அந்த கூட்டத்துக்கு வந்து சேரும் போது மதியாவுக்கு வந்து சேரும் போது என்ன ஆயிடுச்சு எல்லாருமே வந்து அவதூறு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவர்கள் இரண்டு பேரையும் ஒன்றிணைத்து மிக மோசமான முறையில் அவதூறு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த மாதிரி அவதூறு ஒரு சைடு போயிட்டே இருக்குது இந்த விஷயங்கள்லாம் ஆயுஷார் அதில்லான தெரியல அவர்கள் இந்த போரின் காரணமாக அந்த நெக்லஸ் அலைஞ்சு தேடின அந்த ஒரு தயில வந்து அவங்களுக்கு உடம்பு சரியாம போயிடுது கிட்டத்தட்ட அவர்களுக்கு வாரக்கணக்கில் உடம்பு இல்லாமல் போயிடுது இவர்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியல இந்த விஷயங்கள்லாம் மதினாவில் வந்து போயிட்டே இருக்குது எந்த ஒரு இந்த அவதூறுகள் போய்கொண்டிருக்குது காட்டுத்தீ போல பரவுது இத பத்தி எந்த ஒரு நாலேஜும் இல்லாம அவர்கள் ஆனால் ஒன்னு மட்டும் புரியல நபிசுலாவலசனம் இவர்கள் மீது எப்பயுமே வைக்கக்கூடிய அந்த ஒரு அக்கறை அந்த இது இல்ல எப்பயுமே ஒரு கேர் எடுப்பாங்க அந்த கேர் வந்து இந்த நேரத்தில் இல்ல அப்ப இவர்கள் வந்து அனுமதி கேட்கறாங்க எங்களுடைய என்னுடைய தாய் வீட்டுக்கு நான் போய் இருந்துகிட்டா அப்படின்னு தாய் வீட்டுக்கும் நபிசுலாசனம் வராங்க வந்து கைபத்திக்கும் அவங்க அம்மாட்டான் கேட்கறாங்க அதுவும் அவங்க எப்படி இருக்கிறாங்க ஆயுஷா இல்லன்னா எப்படி இருக்கிறாங்க தன்னுடைய தாயாட்ட தான் கேக்குறாங்கன்னு ஆயிஷாது முழு சம்பவத்தையும் ஆயிஷாது இல்லன்னா தான் நமக்கு அறிவிக்கிறாங்க அப்ப உடம்பு இல்லாதப்ப சரியான முறையில பழைய மாதிரி நபிஸ்லாம் பார்த்துக் கொள்ளல அப்படின்னு தெரிஞ்ச உடனே கேக்குறாங்க எங்களுடைய தாய் வீட்டுக்கு நான் போயிடலாமா அப்படி சொல்லி தாய் வீட்டுக்கு போயிடுறாங்க தாய் வீட்டுலதான் அங்க போய் இருக்கிறாங்க ஏறத்தால மூணு வாரமாக நான் அங்கதான் இருந்தேன் என்னுடைய தாய் தான் இருந்தேன் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப என்னாவது ஒரு நாள் பொது இடத்திற்கு தான் கழிப்பறைக்கு அட்டாச்சு பாத்ரூம் பொது இடத்திற்கு அவர்கள் கழிப்பறைக்கு இயற்கை தேவையை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக போவாங்க அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா ஆய்ச்சல் பொது இடத்திற்கு கழிப்பிடத்திற்கு போகும்போது அங்கே உம்முஸ்தா இவர்கள் யாருன்னு சொன்னா அபுர் ரஹம் முத்தலீப் பின் முத்தலிப் அவருடைய மகள் இவர்களும் இவரும் சேர்ந்து இயற்கை தேவைக்காக வெளியே போகும்போது நடந்த செய்தி எல்லாத்தையுமே அப்பதான் சொல்றாங்க மூணு வாரம் கிட்டத்தட்ட தெரியாம இந்த செய்திகள் பரவி கொண்டிருக்குதுன்னு தெரியாமவே இவர்கள் சொன்ன பிறகுதான் தெரியுது நம்ம இந்த உம்மு மிஸ்தா சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் முழுவதுமாக தெரிந்து பதறி போய் பதறிப்போ இயற்கை தேவையை கூட அவர்கள் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பதறிப்போய் வந்து அழுகை நான் அழுகை நான் எந்த அளவு எனக்கு கல்லீரல் வலிக்கும் நான் அழுதேன் ஆயுஷா அந்த அழுதேன் அப்ப உடனே வந்து தன்னுடைய தாயாரிடம் இது உங்களுக்கு தெரியும்ல ஏன் சொல்லல அல்ல உங்களை மன்னிக்கட்டுமாக அவர்களை மேல கடிஞ்சு கொடுற மூணு வாரம் வீட்டில இருந்தேன் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதே அவதூறுகள் ஓடிக்கொண்டிருக்குதே மதினாவில இத பத்தி ஏன் என்ற சொல்லல அல்லாஹங்களை மன்னிக்கட்டுமாக அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயாரிடம் வந்து கேக்கிறாங்க அப்ப இந்த விஷயங்கள்லாம் அப்படி போய்கொண்டிருக்கும் போது ரசா சல்லாஹாம் அங்கு மிம்பரின் மீது ஏறி தன்னுடைய அவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அல்லாவை புகழ்ந்துட்டு அல்லாவினை புகழ்ந்து போற்றி புகழ்ந்து விட்டு நீங்க என்னுடைய குடும்பத்தார் மீது இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்களே இது எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்குது நிசுவாசம் வேதனையோடு என்னுடைய குடும்பத்தார் மீது நான் நல்லதை தவிர வேற எதுவுமே கேள்விப்பட்டதில்லை நல்லதை தவிர வேற எதுவுமே நான் கண்டதில்லை அதே போல அந்த சகோதரர் இருக்கிறாரே அந்த அன்னை ஆய்சாரில்லான கூட்டிட்டு வந்தாங்களே அவரை பற்றியும் நான் நல்லதை தவிர வேற எதுவுமே கேள்விப்பட்டதில்லை கண்டதில்லை கேட்டதில்லை நல்லதான் நான் கேட்டிருக்கிறேன் அதனால் நீங்க வந்து இந்த விஷயத்தில் அல்லாமே பயந்து கொள்ளுங்க அப்படி சொல்லி ரசுல்லா சுலோசனம் அங்கு மெம்பரின் மீது எறி சொல்றாங்க இதுல குறிப்பாக இந்த அவதூறு பரப்புறதுல முக்கிய நபர்களாக இருந்தது யாரு அப்படின்னு ஐஸ்வர்தியில்லானாவே சொல்றாங்க அப்துல்லா பின் உபை முனாபிகளுடைய தலைவன் நயவஞ்சகனுடைய தலைவன் இந்த கொடியவன் தான் முக்கிய நபராக இருந்தான் அதன் பிறகு கசரஜை சேர்ந்த நம்ம உன்னுடைய பத்திரிகை மதினால ஹவுஸ் கசரஜன் ரெண்டு கோத்திரம் இருந்தாங்க அந்த கசரஜை சேர்ந்த குறிப்பிட்ட சில நபர்கள் இன்னும் முஸ்தா அப்படிங்கிற ஒரு நபரும் ஹம்னா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் இந்த ஹம்னா அப்படிங்கிற யாருன்னு சொன்னா ஜைனம் ரத்தியில் தங்கை ரத்தியில்லான் ஒருவர் ஏன் நபிசுல்ல ஆயிஷா ரதியில்லான்ஹாவுக்கு அடுத்து நெருக்கமான மனைவி யாருன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு அவதூறு சொன்னா இவர்கள் மீது நபிசில் சாய்ந்திருவாங்க இவர்கள் மேல அதிகமாக அன்பு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு போட்டி பொறாமையின் காரணமாக இந்த அவதூரை கட்டமைத்து பரப்பியதன் முக்கிய நபர் இவர்தான் இந்த அவதூருக்கும் சைனம் பிரதி இல்லாத எந்த சம்பந்தமும் கிடையாது அவர்களை அல்ல பாதுகாத்தான் அவர்கள் அல்லா பொருந்து கொண்டான் இப்ப இவர்களுடைய தங்கை தான் இந்த அவதூற முக்கியமான நபர்கள் ஒருவர் அப்ப மேலும் அயசாத ஏறி கு அறிவிப்பு செஞ்சாங்களே அப்ப உசைத் பின் குதர் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பண்றது இவர் வந்து கோத்திரத்தை சார்ந்த ஒரு இந்த நபர் சொல்றாரு இந்த அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களே இவர்கள் மட்டும் எங்களுடைய கோத்திரத்தார்களா இருந்திருந்தா இங்க நடந்திருக்க கூடிய கதையை வேற அப்படி சொல்லி சொல்றாரு இவருக்கு தெரியும் சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாது உபாதா எந்திரிச்சு நின்றுட்டு இவர் பொய் சொல்றாரு நீ பொய் சொல்ற யார பாத்து உசைத் பின் குதை ரதில்லான் பார்த்து நீ பொய் சொல்ற நீ வந்து ஒருவேளை இவர்கள் ஹவுஸ் கோசர கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தா கண்டிப்பா இப்படி பண்ணியிருக்க மாட்டே இவர்கள் இந்த அவதூறுகளை பரப்பக்கூடியவர்கள் கசரஜ கோத்தரத்தை சார்ந்தவர்கள் தெரியவும் நீ வந்து இப்படி சொல்ற ஹவுஸ் கோத்தர மாதிரி தான் நீ கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சலசலப்பு ஏற்படுது ஹவுஸுக்கு அசரத்துக்கு நபிசல்லம் அங்கு இருக்கும்போதே இந்த பிரச்சனைக்கு அவர்களே மனம் வெந்து போய் தங்களுடைய குடும்பத்தாரன் மீது அவதூறு சொல்றாங்களே தன்னுடைய மனைவி மீது அவதூறு சொல்றாங்களேன்னு நொந்து போய் அங்க அல்லாவே பயந்து கொள்ளுங்கன்னு அங்க சொல்லிக் கொண்டிருக்கும் போது இங்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உருவாது உடனே நபிசல்லம் அங்க அமர்ந்துட்டாங்க இங்கு நாம கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னா ஏறத்தாழ நான்கு ஐந்து வருடங்கள் கடந்து விட்டது செய்து இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அப்பையும் இவர்களுக்கு மத்தியில் இந்த இனவாதம் இருந்து கொண்டுதான் இருக்கு இனவாதம் இருக்குது மிக கொடி கொடியது இந்த பாடிற்கு தாண்டி இருக்கிறவன் கெட்டவன் நான் என் மொழி சாராதவன் கெட்டவன் இன்னைக்கு நடக்குதா இல்லையா இனவாதம் எல்லா இடத்திலையும் இருக்குது என்னுடைய நாட்டை பாடர் தாண்டிட்டா அவன் கெட்டவன்லா சொன்ன அனைவரும் சகோதரர்கள் உலகத்தில் அனைத்து மனிதர்களும் மனிதர்களாக கருதப்பட வேண்டியவர்கள் கொஞ்சம் நம்ம பாடரை தாண்டிட்டான் அதனால அவன் நம்ம எதிரி நம்ம மொழி பேசக்கூடிய நம்மளுடைய நெருக்கமானவன் அப்படிங்கறதுக்கு இஸ்லாத்துல வேலையே கிடையாது அப்ப ஆயா அதுல தொடர்றாங்க நபிசுல்லா என்ன பண்றாங்க அலி ரதுல்லான உசாமா பின் ஜீத் ரதி இல்லானோ இவர்கள் இரண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அவதூறு பரப்புறாங்களே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு ஆலோசனை கேட்கறாங்க தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேருமே நெருக்கமானவர்கள் நம்பி சொல்ல ஆலோசனை உசாமா ரவர்களை பத்தி நான் நல்லதை தவிர வேற எதுவுமே கேள்விப்பட்டது இல்ல யாரு ஆயுஷா பத்தி அதனால இந்த பொய்யர்கள் பேசக்கூடிய அவதூறுலாம் நீங்க யார சொல்ல நீங்க கருத்துல கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அழியறது என்ன சொல்றாங்க அடிமை பெண்களை கூப்பிட்டு யாரு ஐசாரது நெருக்கமா இருக்கக்கூடிய அடிமை பெண்களை கூப்பிட்டு அவர்களுடைய நடத்த மாதிரி அவர்கள் நடத்தை தவறக்கூடியவர்களாக இருந்தா நீங்க விசாரிச்சு பாருங்க அப்படி சொல்லி கேட்கும் பரீரா அப்படிங்கிற ஒரு அடிமை பெண்ணை கூப்பிட்டு நபிசில்ல விசாரிக்கிறாங்க நீங்க ஐசாரது இல்லான் இருந்து எந்த நீங்க கண்டிருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகு எந்த ஒரு குறையும் நான் கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்றாங்க நான் மாவு பசஞ்சு வச்சிருந்தா மாவு பசை நான் வச்சுட்டு போயிருவேன் இத நீ கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை ஆடு திங்கும் அளவுக்கு அவங்க விட்டுறாங்க இந்த குறைய தவிர நான் வேற எந்த குறையுமே கண்டதில்லங்கிறாங்க அதாவது என்ன இங்க அவங்க சொல்ல வராங்கன்னா வயசுல சின்னவங்க ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க இதை தவிர அவர் எந்த குறையுமே ஆயிஷா ரதியுல்லான நான் கண்டவே கிடையாது என்னுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து சொல்லிக் காட்டுறாங்க இந்த படீரா அப்படிங்கிற அடிமை பெண் சொல்லி ஆக மொத்தம் மூமினான அனைத்து ஆண் பெண்களும் அந்த நேரத்தில் தங்களுடைய தாயார் ஆகிய ஆயிஷா ரதியுல்லான நல்லெண்ணம் அவர்களை தவிர நல்லதை தவிர எதுவுமே கேள்விப்பட்டதில்லை அப்படிங்கிற நல்லெண்ணம் தான் கொண்டிருந்தாங்க நமசெல்லம் என்ன பண்றாங்க ஆயிஷா ரதி அவர்களுடைய தாய் வீட்டில் இருக்கும் அங்கு வராங்க அங்க ஆயிசாது அழுது கொண்டேதான் தொடர்றாங்க அந்த நாட்களை அங்கு அவர்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அதே சில அன்சாரி பெண்களும் இருக்கிறாங்க அங்கு அழுது கொண்டிருக்கும் போதுவாசம் வராங்க வந்து உக்காந்து அல்லாவை போட்டு புகழ்ந்து ஆயிஷாது இல்லானு ஆட்டா சொல்றாங்க ஆயிஷாவே நிஜமாவே இது ஒரு பாவம் நடந்திருந்தா நீ அல்லாவிடம் வந்து பாவம் தௌபா தேடிக்கோஸ்திக் பார் செய்யி அல்லாஹுடைய பாவ மன்னிப்புடைய வாசல் இன்னும் திறந்துதான் இருக்கு நீ வந்து தவுபா செய்யி அப்படின்னு சொல்லி நபிசுல்ல சொல்லம் உபதேசம் செய்யறாங்க தன்னுடைய அன்பு மனைவியான அவர்களுடைய அன்பு மனைவிக்கு உபதேசம் செய்றாங்க இதை கேட்ட உடனே ஆயிஷாது இல்லானோக்கு கண்ணீரே வத்தி போச்சு எனக்கு அடிந்து கொண்டிருந்த கண்ணீர் கூட வற்றி போகும் அளவுக்கு நான் அழுது அழுது தீத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க மேலும் ஆயிஷா சொல்லிக் காட்டுறாங்க இந்த முழு சம்பவத்தையும் அவர்கள் விவரிக்கிறாங்க நான் எதிர்பார்த்த தாய் தந்தையினர் வந்து எனக்காக அவர்கள் வந்து பேசுவாங்க என்னுடைய பெண் அப்படி கிடையாது அப்படின்னு பேசுவாங்க நபிசுல்ல இது போல சொன்னதுக்கு அவர்கள் பதிலளிப்பாங்க நான் எதிர்பார்த்தேன் ஆனா அவர்கள் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் அவங்க பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க மேலும் நான் எதிர்பார்த்தேன் என்னுடைய விஷயத்துக்காக இந்த அவதூறு பரப்புறாங்களே நான் வந்து உண்மையானவள் நான் எந்த குற்றமும் இழைக்காதவள் அப்படின்னு அல்லா ஆயத்திறக்குவான் நான் எதிர்பார்த்தேன் ஆனா ஆயத்த இறக்குற அளவு இது பெரிய விஷயம் கிடையாது ஆனா நான் விஸ்வாசத்துக்கு கனவின் மூலமாக அல்ல வந்து இந்த நான் வந்து நல்லவள் தான் கற்புடையவள் தான் அப்படின்னு அல்லது அல்ல அறிவித்துக் கொடுப்பான் குறைஞ்ச பிச்சம் அதாவது செய்வான்னு நான் எதிர்பார்த்துக்கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப எப்ப நம்பி சில அரசுக்கு அவர்கள் இப்படி சொல்லும்போது தங்களுடைய பெற்றோர்கள் வந்து பதில் சொல்லலையோ அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலையோ அப்ப என்னுடைய பெற்றோர்களை பார்த்து நான் கேட்டேன் ஏன் வந்து நீங்க வந்து எனக்காக நீங்க பேசல எனக்காக நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசல அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கும்போது அவர்கள் அவர்கள் வந்துட்டு எந்த ஒரு பதிலுமே அவங்களும் சொல்லலை அவர்களுக்கு தெரியல உண்மையாவே குற்றம் இல்ல இது அவதூறு தானா அப்படின்னு அவர்களுக்குமே தெரியல அவர்கள் இரண்டு பேருக்கு அல்லாவுக்கு மட்டும்தானே தெரியும் அவர்களுக்கும் நம்முடைய தாயார் ஆயிஷா ரதியில்லா அன்பாக்கு மட்டும்தான் தெரியும் மேலும் அல்லாவுக்கு மட்டும் தான் தெரியும் மட்டும்தான் தெரியும் அவர்கள் தவறி கிளன் இதுவும் அவர்களுக்கு கடுமையான மன உளைச்சல் கடுமையான மன உளைச்சல் அவர்கள் நாட்கள் கடந்து கொண்டே இருக்குது அப்ப தங்களுடைய தாய் தந்தையாரும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு தெரியும் போது அவர்கள் சொல்றாங்க தன்னுடைய மகனை தொலைத்து விட்டு ஓனாய் ஓனாய் அடிச்சுட்டு போயிருச்சு யூசுலத்தை அந்த நேரத்தில் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டாங்களே யாக்கு பலேஸ்வளம் அது போல நான் பொறுமையை மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களை அவர்கள் ஓதிக்கிட்டேன் எனக்குள்ள ஓதிக்கொண்டே அழுது கொண்டே இருந்தேன் சொல்லிக் கட்டுறேன் அப்ப இது போல போய்கொண்டே இருக்கும்போது நபிசாசம் ஒரு நாள் அங்கு அமர்ந்திருக்கும் போது ஆயிஷா இல்லா வீட்டில் அவருடைய தாய் வீட்டில் அமர்ந்து இருக்கும் போது நபிசில்லத்துக்கு வகை வரும்போது தெரியும் அவர்களுடைய வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும் மணி ஓசை போல சத்தம் வரும் அவர்களுடைய துணியால் அவர்கள் மூடிக்கொள்வாங்க கடுமையான ஒரு வேதனை இருக்கும் முன்னாடியே வரலாற்று பதிவுகளில் பார்த்திருக்கோம் அப்ப வகை வர்றதை ஆய்ச்சி உணர்றாங்க வகை வருது தெரியுது அப்ப அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க வகை வந்து முடியுது வந்து முடிஞ்ச உடனேயே உடனே அங்கு நபிசுல்லம் அந்த வகை வந்த பிறகு ஆயிஷா சொல்லிக் காட்டுறாங்க ஆயுஷா தில்லாவே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டுமாக அல்ல உங்களை நியாயப்படுத்தி உங்களை கண்ணியப்படுத்தி உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து அந்த கயவர்கள் அங்கு அவதூறு பரப்பினாங்களே அதெல்லாம் பொய்யின்னு சொல்லி வகி வந்து கொண்டிருக்கும் போது அவர் சித்தி அதை இல்லானுகா இருக்கட்டும் அவருடைய குடும்பத்தார்களா இருக்கட்டும் அவர்கள் நாங்கள் மரணித்து விடுவோம் அப்படிங்கிற அளவு நாங்க பயந்தோம் ஏன்னு தெரியுமா ஆயிஷார் அதில்லான் அவர்கள் தவறு இழைத்துட்டாங்கன்னு உறுதியாயிருமோ பயப்பட்டோர்களே அவர்கள் தவறு இழைத்துட்டாங்கன்னு கருதி கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அவதூறு எப்பேற்பட்ட அவதூரை அவர்கள் பரப்பி இருக்கிறாங்க பெண் வந்து என்னுடைய குழந்தையின் மீது அவதூறு உறுதியாயிருமோ இந்த வகையின் மூலமாக நாங்க பயப்பட்டோம் ஆய்சனாலும் தெரியும் இந்த வகைக்கு அப்புறம் என்னை பெற்றுந்தான் வகை வந்திருந்தா இந்த வகிக்கு நான் கட்புடையவள் உண்மையானவள் வந்துடும் தெரியும் பெற்றோர்கள் அல்லாவிடம் இருந்து உறுதியாக உறுதிப்படுத்தும் விதமாக வகை வந்திருக்கோம் பயப்பட்டு இருந்தோம் அவதூறு அந்த ஒரு விஷயத்தை நாம் எந்தளவு பயந்து கொள்ளணும் நபிசுல்லா அலுவலாம் வெளியில் வந்து மக்களுக்கும் இந்த விஷயத்தை ஓதி காட்டுறாங்க அங்கு மக்களுடைய சபையில் வந்து அல்லாஹ் இறக்கி தந்த ஆயத்துக்களை நபிசுல்லா அலுவலாம் மக்களுக்கு ஓதி காண்பித்து அந்த அவதூறுகள் பரப்பினாங்களை முக்கியமான நபர்களாகிய மிஸ்தா ஹசாம் பின் சாபித் ஹம்னா ரதில் இவர்கள் அனைவரையும் கூப்பிட்டு அவதூறு இழைத்தால் என்ன என்ன தண்டனையோ எண்பது கசையடி மக்களுக்கு முன்னிலையில் எண்பது கசையடி கொடுத்து அந்த தண்டனையை நிறைவேற்றினாங்க இன்னொரு அறிவிப்பில் வருது ஆயிஷா ரதி வந்து இந்த வசனங்கள் வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய அவர்கள் தாயார் ஆயிஷா ரதி தாயார் நீ வந்து நபிசுதாஸ்துக்கு நன்றி செலுத்து இந்த விஷயத்துக்கு அப்படின்னு ஒன்னு ஆயிஷா ரதிஸ்க்கு நன்றி செலுத்த மாட்டேன் அல்லாவுக்கு தான் நன்றி செலுத்துவேன் என்னுடைய விஷயத்துல என்னை நியாயப்படுத்தினானே அந்த அல்லாவிற்காக தான் நன்றி செலுத்துவேன் நபிசுலத்துக்கு நன்றி கூட செலுத்துவேன் அல்லாவுக்கு தான் நன்றி செலுத்தினா இந்த வசனங்களை அலமது அப்ப அந்த என்னன்னு சொன்னா சூரத்து நூறு அதாவது இருபத்தி நான்காவது அத்தியாயத்துல பதினொன்று முதல் இருபத்தி ஐந்து வசனங்கள் இந்த வசனங்களை வந்து நான் படிச்சு காட்டுறேன் இந்த அவதூரை புனைந்து கொண்டு வந்தவர்கள் உங்களிடம் உள்ள ஒரு கும்பல் தான் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தீங்காக கருதாதீர்கள் மாறாக இதுவும் உங்களுக்கு நன்மையாகவே உள்ளது அவர்களில் யார் எந்த அளவுக்கு அதில் பங்கேற்றார்களோ அந்த அளவுக்கு பாவத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டனர் மேலும் அவர்களில் யார் இதில் பெரும் பங்கு வகித்தானோ அவனுக்கு பெரும் தண்டனை இருக்கிறது அப்துல்லா உபயகு அடுத்த நீங்கள் இதனை செவியுற்ற நம்பிக்கையாளர்களான ஆண்களும் பெண்களும் தங்களை பற்றி ஏன் நல்லெண்ணம் கொள்ளவில்லை இது ஒரு அப்பட்டமான அவதூறு என்று ஏன் அவர்கள் கூறிவிடவில்லை அடுத்த வசனத்தில் அவர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டை நிரூபிக்க ஏன் நான்கு சாட்சிகளை கொண்டு வரவில்லை யார் அவதூறு பரப்பினாங்க குற்றச்சாட்டை நிரூபிக்க நான்கு சாட்சிகளை ஏன் கொண்டு வரல நல்லா கேட்கிறேன் அவ்வாறு அவர்கள் சாட்சிகளை கொண்டு நிலையில் அல்லாவிடத்தில் அவர்களே பொய்யர்கள் ஆவார்கள் அடுத்த வசனத்தில் உங்கள் மீது இம்மையிலும் மறுமையிலும் அல்லாவதின் அருளும் அவனுடைய கருணையும் பொழிந்திருக்காவிட்டால் எந்த விஷயங்களில் நீங்கள் மூழ்கியிருந்தீர்களோ அதன் பயனாக உங்களுக்கு பெரும் வேதனை ஏற்பட்டிருக்கும் உங்களில் ஒருவரின் நாவிலிருந்து மற்றவரின் நாவுக்கு இந்த அவதூர் செய்தியை பரப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு கடுமையான தவறை செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் அடுத்த வசனத்தில் எந்த வகையிலும் அறிந்திராத ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் வாய்களால் கூறிக்கொண்டு திரிந்தீர்கள் அதனை சாதாரணமாக கருதிவிட்டீர்கள் ஆனால் அல்லாவிடத்தில் அதுவோ மிகப்பெரிய விஷயமாக இருந்தது அடுத்த வசனத்தில் நீங்கள் இதனை கேள்விப்பட்டதுமே இவ்வாறான விஷயத்தை நாம் பேசுவது நமக்கு ஏற்றதல்ல சுபான் அல்லா அல்லா தூய்மையானவன் பெரும் அவதூறாயிற்றே இது என்று ஏன் நீங்கள் கூறிவிடவில்லை அடுத்த வசனத்தில் நீங்கள் நம்பிக்கையாளர்களாயின் இனி ஒருபோதும் இது போன்ற தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்று அல்லா உங்களுக்கு அறிவுறுத்துகின்றான் அவதூறு பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு அல்லா அறிவுறுத்தான் அடுத்து மேலும் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினான் மேலும் அல்லா நன்கு அறிந்தவனும் நுண்ணறிவாளனும் ஆவான் இறை நம்பிக்கை கொண்டோரிடையே மானக்கேடான செயல் பரவிவிட வேண்டுமென எவர்கள் விரும்புகின்றார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் தண்டனைக்கு உரியவர்கள் ஆவார்கள் மேலும் அல்லாஹ் அறிகின்றான் நீங்கள் அறிவதில்லை அல்லாவின் அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது பொழிந்திராவிட்டால் மேலும் அல்லாவின் மிகுந்த பரிவு கொண்டவனாயும் கிருபை உடையவனாகவும் இல்லாதிருந்தால் இப்போது உங்களிடையே பரப்பிக் கொண்டிருந்த இந்த செய்தி படுமோசமான விளைவை ஏற்படுத்தியிருக்கும் அல்லா உங்க மீது கருணை கொண்டவனாக இல்லாம இருந்திருந்தா நீங்க பண்ண இந்த விஷயத்துக்கு மோசமான விளைவு நீங்க ஏற்படு நீங்க சந்தித்து இருந்திருக்கணும் அல்லா சொல்லிக் காட்டுறோம் கருணையாளன் அல்லா பாருங்க தன்னுடைய கருணையை வெளிக்காட்டுறோம் அடுத்த வசனத்தில் இறை நம்பிக்கை கொண்டவர்களே சைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் யாரேனும் அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் மானக்கேடானவை மற்றும் தீயவற்றை செய்யுமாறே சைத்தான் அவனை ஏவுவான் அல்லாவின் அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் உங்களது எவருமே ஒருபோதும் மாசற்றவராய் விளங்கியிருக்க முடியாது ஆயினும் அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களை தூய்மையாக்குகின்றான் மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் அடுத்த வசனத்தில் உங்களிடையே பண்பு நலன்களும் வசதிகளும் உடையவர்கள் தங்களுடைய உறவினர்கள் வறியவர்கள் மற்றும் அல்லாவின் பாதையில் ஹிஜிரத் செய்தவர்கள் கொடுத்து உதவ மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் அவர்களை மன்னித்துவிட வேண்டும் பொறுத்துக் கொள்ளவும் வேண்டும் அல்லா உங்களை மன்னிக்க வேண்டும் என நீங்கள் விரும்பவில்லையா என்ன மேலும் அல்லா பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான் அடுத்து இருபத்தி மூன்றாம் அவசரத்தில் கட்புடைய கள்ளங்கபடமற்ற இடைநம்பிக்கை கொண்ட பெண்கள் மீது எவர்கள் அவதூறு கூறுகின்றார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு கடும் வேதனையும் இருக்கின்றது இருபத்தி நான்காவது வசனத்தில் அவர்கள் செய்த தீவினைகளை குறித்து அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கைகளும் கால்களும் என் நாளில் அவர்களுக்கு எதிராக சாட்சியம் கூறுமோ அந்த நாளினை அவர்கள் மறந்துவிட வேண்டாம் மருமைகளை பற்றி அல்லா தலா சொல்லிக்காட்டு இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அந்நாளில் அவர்களுக்குரிய நியாயமான கூலியை அல்ல அவர்களுக்கு நிறைவாக அளிப்பான் மேலும் அவர்களுக்கு தெரிந்துவிடும் அல்லாதான் உண்மையாளன் உண்மையை விளக்கி காட்டுபவன் என்று இத்தனை வசனங்களும் அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்களை டிஃபெண்ட் பண்றதுக்காக இத்தனை வசனங்களும் கேமத்தினால் வரை இந்த வசனங்களை நாம தொழுகையில ஓதிக்கொண்டிருக்க போறோம் குரான் ஓதிக்கொண்டிருக்கும் போது ஓதிக்கொண்டிருக்க போறோம் அவர்களை தூய்மைப்படுத்தி இறங்கிய வசனங்கள் அப்ப இதிலிருந்து நம்ம பெறக்கூடிய பாடங்கள் என்ன சொன்ன ஒரு கற்புடைய பெண்ணையோ அவர்கள் மீது அவதூறு பரப்புவது பெரும் பாவம் ஆயிஷாரதியா மீது பெரும் அவதூறு பரப்புவது குஃறு அதை நாம் புரிந்து ஏன் சொன்னா அல்ல தூய்மைப்படுத்திட்டான் இன்னும் ஆயிஷாரதியானுகா மீது யாராவது அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறாங்க குரானை பொய்படுத்தாங்க அர்த்தம் அப்ப கட்புள்ள ஆண்பண் மீது அவதூறுகள் பரப்புவது வெறும்பாவம் ஆயுஷா ரதிகள் ஆண்கா மீது அவதூறு பரப்புவது குஃபு என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அல்லாது தலா இந்த ஆரம்ப வசனத்தை சொல்லிக் காட்டுறான் இது உங்களுக்கு வந்து இந்த வசன ஆரம்ப வசனத்தை சொல்லிக் காட்டினானே இது நீங்க தீயதுன்னு கருதுறீங்க இந்த சம்பவம் நடந்துச்சு இது வந்து நீங்க தீயதுன்னு கருதாதீங்க தீங்கா கருதாதீங்க இதுலயுமே உங்களுக்கு ஒரு அருள் தான் இருக்குது நல்லா தலா சொல்லிக் காட்டுறோம் அப்ப இந்த ஒரு நிகழ்வு நடக்கவும் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை கிடைச்சிருக்கு கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு செலுத்துவது சாதாரண ஒரு பாவம் கிடையாது அதற்கு தண்டனை என்ன அதற்கு கூலி என்ன அது எல்லாமே இதன் மூலமாகத்தான் அல்லாதத்தாலா நமக்கு பாடம் கற்பித்திருக்கிறான் மேலும் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் இது தீங்கு கிடையாது யாரு ஆயுஷார் இல்லாக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவர்கள் அனுபவித்த துன்பத்திற்கும் அவர்கள் பொறுத்துக்கொண்டதற்கும் அவர்களுக்கு நன்மைதான் இது தீங்கு கிடையாது அவர்களுக்கும் அடுத்தது இதுல இருந்து நாம் எடுக்க வேண்டிய பாடம் என்ன ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் மானத்துல வந்து எந்த நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படிங்கறத நாம் இதுல எடுக்க வேண்டிய முக்கிய பாடம் நாம இன்னைக்கு பாக்கிறோம் இந்த விஷயம் டோட்டலா இன்னைக்கு அவுட் ஆயிடுச்சு ஒரு முஸ்லீமுடைய மாடம் மானம் இங்கே காக்கப்படுதா இல்லாத அவதூறுகள் எந்த அளவு பரப்பப்படுது அதை நாம இங்க கருத்தில் கொள்ளணும் இங்கு இன்னைக்கு எந்த அளவு ஒரு நபரை பத்தி தவறு வருதுன்னு சொன்னா நாம சந்தோஷமா கேட்கிறோம் ஒரு முஸ்லீம் தவறுகள் குறைகள் வந்து வெளிப்படுத்தும் அவதூறுகளை கேட்கும் நாம சந்தோஷப்படுறோம் அதை பேசுவதற்கு சந்தோஷப்படுறோம் கேட்பதற்கு சந்தோஷப்படுறோம் அதை பரப்புவதற்கு சந்தோஷப்படுறோம் இப்ப எப்பேற்பட்ட பாவம் இது அப்படிங்கிறது அல்லாந்தலா சொல்லி காட்டுறோம் இப்ப இந்த ஒரு முஸ்லீமுடைய மானத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதிலிருந்து வரக்கூடிய ஒரு படிப்பினை ஏன்னா அல்லா சொல்றான் ஒரு அவதூறு உங்கள்ட்ட வரும்போது சுபகானல்ல அவதூற நம்ம பரப்பியிருக்க கூடாதே அவர்கள் மீது நல்ல நல்லா நீங்க கொண்டிருக்கணும் கேள்வி எழுப்போம் அது அனைத்து முஸ்லீம் ஆண் பெண்களுக்கும் பொருந்துவிங்க அடுத்த பாடம் என்னன்னு சொன்னா நாம அவதூறுகளை பரப்பக்கூடாது ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னா எடுத்த உடனே நம்ம அது உண்மையா பொய்யா ஆராயாம அதை நாம் எங்குமே பரப்பக்கூடாது அப்படிங்கறத நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் முஸ்லீம்களுடைய மானம் கண்ணியம் பாதுகாக்கப்படணும் அவர்களுடைய பாவங்கள் மறைக்கப்படணும் ஒன்று அதே போல அவதூறுகளை பரப்பக்கூடாது செய்தியை உண்மைப்படுத்தாமல் நாம் எந்த விஷயத்தையும் பரப்பக்கூடாது அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் அடுத்த அல்ல இதுல சொன்னானே நீங்க செஞ்சீங்க ஓகே இதுக்கப்புறம் செய்யாதீங்க அப்படிங்கிற அல்ல ஆக ஒரு தவறை நம்ம இழைச்சிட்டோம் அதன் பிறகு செய்யாம இருப்பவர்களை நம்ம கண்ணும் கருத்து இருக்கணும் மானக்கேடான விஷயங்களை நாம பரப்புவதிலோ கேட்பதிலோ செய்வதிலோ அதை விட்டு தவிர்த்திருக்கணும் நாம இன்னைக்கு அதுலதான் அதிகமான ஆர்வம் காட்டப்படுது மானக்கேடான விஷயங்கள் பரவுதுன்னு சொன்னா அதை தடுப்பதற்கு கூட நாம வந்து ஒரு முயற்சி எடுக்கிறது இல்லை இன்னைக்கு எத்தனையோ நம்மளுடைய சமுதாயத்தில் பார்க்கறோம் விஷயங்கள் பரவி கொண்டிருக்கும் போது போது அவர்களுடைய உள்ளத்திலுமே என்ன எல்லாருமே நாமளும் செய்வோம் கூடாது அதை நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது நாம் இதிலிருந்து எடுக்கக்கூடிய அடுத்த ஒரு படிப்பினை அடுத்த முக்கியமான ஒரு படிப்பனை மிஸ்தா இவர் யாரு அவது முக்கியமான நபர்கள் ஒருவர் யாருன்னு சொன்னா இவர் பொருளாதார ரீதியில் ரொம்ப பின்தங்கியவர் அவபக்கர சித்திக்கு வதில்லானது தான் இவர்களுக்குரிய பொருளாதார விஷயத்தை வந்து பூர்த்தி செய்யக்கூடியவராக இருந்தார் இந்த வசனங்கள் இறங்கிய பிறகு அவபக்கம் சித்திக்கிறது என்ன பண்றாங்க சத்தியம் செய்து கொள்றாரு உதவி செய்யறத நிறுத்திட்டார் இப்ப அல்லா தாளா அந்த இருபத்தி நான்காவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது சொல்லிக் காட்டுறான் என்ன சொல்றான் நீங்க வந்து நீங்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க அல்ல அவங்களை மன்னிக்கணும் நீங்க விரும்பலையா அவர்கள் அந்த அவதூற பரப்பி இருந்தாலும் இந்த தண்டனையை நிறைவேற்றின பிறகு அவர்கள் தவுபா செய்த பிறகு நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்காட்டு உண்மைப்படுத்தி அது மட்டும் விட்டுறாம நீங்க உதவி செய்ய மாட்டேன்னு நீங்க தடுத்துக் கொண்டீங்களே உங்களுடைய கைகளை நீங்க அப்படி பண்ணாதீங்க நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க கருணை அழக அடுத்த ஒரு பாடம் என்னன்னு சொன்னா இங்கு அவர்கள் மீது அவதூறு பரப்புவதற்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத பெற முடியுது அவர்கள் நாலு சாட்சிகள் வைத்தாகணும் அப்படி வைக்கலன்னு சொன்னா அவர்களுக்கு எண்பது கசியகள் கொடுக்கப்பட வேண்டும் மக்கள் முன்னிலையில் அதே போல இங்கு பொய்யாக பரப்பக்கூடிய ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் பரப்படிய இந்த அவதூருக்கு அல்லாத்தாலா சொல்றான் மகத்தான வேதனை இருக்குங்க சாதாரண குற்றம் கிடையாது கருதி கொண்டு பரப்பி கொண்டிருந்தீங்க இதுக்கு மகத்தான ஒரு வேதனை இருக்கு அப்படின்னு அல்லாஹால இம்மையிலும் மறுமையிலும் இருக்குன்னு சொல்லி காட்டும் அப்ப நாம பாட்டு நம்ம வர செய்திய ஒரு ஆண் பெண் மீது கற்புடைய விஷயத்துல மற்ற விஷயங்கள்ல வரக்கூடிய செய்திய நம்ம பாட்டு கேட்டோம் அடிச்சு விடுறோம் நம்ம மக்களிடத்துல அப்படிங்கிறதுக்கு மகத்தான வேதனை இருக்கு அப்படிங்கிறத நாம கருத்தில் கொள்ளணும் அடுத்து முக்கியமாக நாம பெறக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு சொன்னா நபிசுல்லா அலுவலத்திற்கு மறைவான விஷயம் தெரியாது நபிசுல்லா அலுவலமும் வாரக்கணக்கில் தன்னுடைய மனைவியும் இப்படி செய்திருக்க கூடும் அல்லாவிடமிருந்து வகை வரட்டும் அப்படின்னு அங்கு அவர்கள் தாயாருடைய வீட்டிலே தான் வைத்திருந்தாங்க எப்பயும் காட்டக்கூடிய அன்பில் சற்று குறைவாகத்தான் காட்டினாங்க அதை ஆயிஷா ரதிலகாவே சொல்லிக் காட்டுறாங்க மறைவான விஷயம் தெரியக்கூடியவங்களா இருந்தா ஆயிஷா ரதிலா இந்த தவற இலக்கலன்னு அவர்கள் அன்னைக்கே தெரிஞ்சிருக்கணும்ல அல்லா வகையை அறிவித்துக் கொடுக்காமல் அவர்களுக்கும் மறைவான விஷயம் தெரியாது இன்னைக்கு எத்தனை மக்கள் வலிகட்ட ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க ஊழியாவிற்கு அவ்வளவு மறைவான விஷயம் தெரியும் அவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய ஷேகுமாருக்கு மறைவான விஷயம் தெரியும் அப்படின்னு நம்புறாங்களே நபிசில்லாலே தெரியாது மறைவான விஷயங்கள் அல்ல அறிவித்ததை தவிர அப்படிங்கறத இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் எடுக்கக்கூடிய படிப்பினை இங்க நமக்கு ஒரு கேள்வி எழலாம் அஸ்தான் பின் ஸ்தாபித் ரதில்லா நூ இருக்கட்டும் அதே போல இந்த மிஸ்தா அதே போல அந்த ஜைனப் ரதியுல்லா நூடைய தங்கையாக இருக்கட்டும் ஹம்னா அவர்களுக்கு கசையடி கொடுக்கப்பட்டுச்சு இந்த கொடியவன் அப்துல்லா பின் உபை அவனுக்கு மட்டும் ஏன் கசையடி கொடுக்கப்படல அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் விடலாம் அதற்கு இப்னு கையும் ராமத்துலாலையை சொல்லிக் காட்டுறாங்க நாலு பாசிபிலிட்டி இருக்கலாம் அதுக்கு நாலு காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு முதலாவது காரணம் இங்கு இது வந்து ஒரு கஃபாரா அதாவது பரிகாரம் இம்மையில் செய்யக்கூடிய பாவத்துக்கு நாம் இங்கேயே தண்டனை பெற்று மறுமையில தண்டனை கிடையாது உதாரணமாக ஒரு ஒரு விபச்சாரம் செய்தால் அவர் இங்கேயே கல்லெறிந்து கொல்லப்பட்டார் திருமண இருந்தா மறுமையில் அவருக்கு தண்டனை கிடையாது அதனாலதான் சமபாக்கள் விபச்சாரம் எங்கே தண்டனையை நிறைவேற்றாம விட்டோம்னா அங்கு மறுமையில மகத்தான வேதனை இருக்கும் அதனால தண்டனை நிறைவேற்றாம இருந்திருக்கலாம் அப்படின்னு முதலாவது பாசிபிலிட்டியாக சொல்றாங்க இரண்டாவது காரணம் அவன் கிளமரா எப்படி அவன் அவதூறு பரப்பினது யாருக்குமே தெரியாத அளவுக்கு தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கலாம் தண்டனை நிறைவேற்றாம விட்டுருக்கலாம் இவ்வளவு கைமுறை அமத்துல சொல்றாங்க அடுத்ததாக அவன் குற்றம் இளைத்தான் அப்படிங்கறதுக்கு ஆதாரங்கள் இல்லாம இருந்திருக்கலாம் சாட்சிகள் இல்லாம இருந்திருக்கலாம் அதனால நிறைவேற்றப்படாம இருந்திருக்கலாம் சொல்லி காட்டுறான் நான்காவதாக அவனுக்கு தண்டனை இலைத்தால் தண்டனை கொடுத்தா அவனை சார்ந்த மக்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட மாட்டாங்க அதனால தண்டனை அளிக்காம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற நாலு காரணங்களை இப்பிரம்தோர் சொல்றாங்க நாலாறு காரணத்திற்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா நபிசுலாசன் தண்டனையில் தன்னுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் பாரபட்சம் காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்ப மூன்று காரணங்கள் ஏதாவது ஒன்னாக இருந்திருக்கலாம் அடுத்த இதில் நாம எடுக்கக்கூடிய முக்கிய ஒரு படிப்பில் என்னன்னு சொன்னா நம்முடைய தலைவர்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத நாம கருத்து கொள்ளணும் அது வேலைக்காகல அவர்களின் மீது அவதூறு அவர்களுடைய குடும்பத்தின் மீது அவதூறு சொன்னா நபியுடைய செய்தியை யாரும் கேட்க மாட்டாங்க அவரை நபின் அவர்கள் உண்மைப்படுத்த மாட்டாங்க மக்கள் என்ன சொல்லுவாங்க அவருடைய மனைவியே பாருங்க இப்படி இருக்கிறாங்க இவர் அல்லாவோட தூதரா எப்படி இருப்பாரு அப்படின்னு பேசுவாங்கன்னா இந்த அவதூரை கட்டமைத்ததே இன்னைக்கும் அது நடக்குதா இல்லையா இந்த உங்கத்துடைய தலைவர்கள் மீது ஹக்கில் உள்ளவர்கள் மீது அவதூறுகள் சொல்றாங்க இவன் வந்து தவறானவன் இவன் குடும்பத்தை பாரு அவனை பாரு சொல்ற விஷயத்தை சொல்ற அவங்க பேசுறது கிடையாது அவர்கள் மீது அவதூறுகள் புனையப்படுகிறது அப்ப அந்த விஷயங்களில் நாம பாதுகாப்பாக இருக்கணும் அதே போல நாம் செய்யக்கூடாது இதுபோன்று செய்ய செய்யறாங்களே இது அவதூறு தான் நமக்கு நாம அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அறிவும் நமக்கு இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு முஸ்லீம்கள் எப்படி இவர்கள் வந்து நிசாச கொலை பண்ண முடியாது எப்படி வந்து அவர்களை வந்து அல்லாவுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கு எதுவும் பண்ண முடியாது தெரிஞ்சவனே அவதூறு மூலமாக தாக்கினாங்களோ அதே மாதிரி இந்த முஸ்லீம் உடைய உம்மாவை ஹக்கில் இருக்கக்கூடிய நபர்களை அவதூறு மூலமாக அசைத்து பார்க்க குஃபார்கள் செய்வாங்க இன்னைக்கு நடக்குதா இல்லையா நடக்குது இன்னைக்கு மீடியாவின் மூலமாக முழுக்க முழுக்க நம்பிட்டு நம்ம மக்களும் அவன் தீவிரவாதி அப்பாவி மக்களை கூட அப்பாவி மக்களை இன்னைக்கு பெரும் பெரும் தாக்குதல்களை அவர்களே நடத்திட்டு அத்தனை ஆதாரங்களை அல்லாவட கிரிவில் வெளியே வந்துருது அப்ப அவதூறுகள் எந்த அளவு பரப்பப்படுது அப்படிங்கிறத நாம் இங்க கருத்தில் கொள்ளணும் நமக்கு ஆதாரங்கள் இல்லாமல் அந்த அவதூரை நாமும் பரப்புவதில் முனைப்பு காட்டக்கூடாது அப்படிங்கிறது நாம் இதிலிருந்து எடுக்கக்கூடிய முக்கிய படிப்பனை மனு முஸ்தலிக் முக்கியமான நிகழ்வு இதுல இத்தனை பாடங்கள் இருக்குது அடுத்ததாக இந்த ஹந்தக் யுத்தம் அதாவது அகல் யுத்தம் இந்த அகல் யுத்தம் வந்து இரண்டு பேர்களை கொண்டு அழைக்கப்படுது ஒன்னு ஹந்தக் இன்னொன்னு அல் இந்த போருக்கு இரண்டு பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும் இங்கு இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க யூதர்கள் வந்து இரண்டு கோத்திரத்தை நம்ம எவ்வாறு வெளியே அனுப்பினார்கள் அவர்கள் செய்த சூழ்ச்சியின் காரணமாக அதெல்லாம் இவங்க என்ன பண்றாங்க அவர்களும் அக்கம் இருக்கக்கூடிய அனைத்து கோத்தரத்தார்களையும் காசு கொடுத்து படைய திருட்டு கொண்டு வராங்க குறிப்பாக வந்து கத்தான் அப்படிங்கிற கோத்திரத்தாராக என்ன பண்றாங்க சொன்னா ஆறாயிரம் பேரை தன்னுடைய சொந்த காசை போட்டு மதிநாள் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை தாக்குவதற்காக படையை எடுத்துக்கொண்டு ஏறத்தாழ பத்தாயிரம் நபர்களை கொண்ட படையை எடுத்துக்கொண்டு அவர்கள் தாக்குவதற்கு வராங்க அப்ப அரபுகள் வந்து குறிப்பாக அரபுகள் வந்து யூதர்களை நல்ல படித்தவர்களாக என்ன வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களை வந்து ஒரு கண்ணியம் கொடுத்து அவர்கள் வந்து ஒரு உயர்ந்த நிலையைதான் வச்சிருந்தாங்க எப்பெல்லாம் இவங்க மக்காவுக்கு வரும்போதோ இல்லை இவர்களை யூதர்களை சந்திக்கும் போதோ அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க என்ன கேட்டாங்க யூதர்களை பார்த்து அவர்களுடைய தலைவர்களை பார்த்து அவர்களுடைய குருமார்களை பார்த்து இந்த சிலை வணங்கிகளாகிய மக்கத்து குறைசிகள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க என்ன கேட்பாங்கன்னு சொன்னா நாங்க சிறந்தவங்களா அந்த முகம்மதுடைய சமுதாயம் சிறந்தவர்களான் அதற்கு அந்த யூத குருமார்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க சொன்னா நீங்க தான் சிறந்தவர்கள் யாரு சிலை வணங்கிகளை அவங்களுக்கு அவ்வளவு தெளிவாக தெரியும் நபிசுல்லா அல்ல செல்லம் வந்து அக்கில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவர்களுடைய பொறாமையின் காரணமாக சிலை வணங்கிகளை அவர்களுடைய வேதமே சிலை வணக்கத்திற்கு எதிராக உள்ளதுன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் நீங்கதான் சிறந்தவங்க அப்படின்னு அவர்கள் வாய்கூசாம போய் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க அல்லா இதை கண்டித்து சுரத் நிசாவில் அம்பத்தி ஒன்றாவது வசனம் இரண்டாவது சொல்லிக் காட்டுறான் நபிய வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீங்க பார்க்கலையா அவர்கள் சிலையையும் சைத்தான சைத்தான்களையும் நம்பிக்கை கொண்டு நிராகரிப்பவர்களை யாரு அந்த மக்களுக்கு சுட்டிக்காட்டி இவர்கள் தான் உண்மையான நம்பிக்கையாளர்களை விடவும் நேரான பாதையில் இருக்கின்றார்கள் சொல்றாங்களே நபிய நீங்க அவங்கள பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை தான் அல்லாஹ் சபிக்கிறான் எவர்களை அல்லாஹ் சபித்து விடுகின்றானோ அவர்களுக்கு உதவி செய்யும் ஒருவரையும் நீங்கள் காண மாட்டீர்கள் அல்லா தலை சொல்லிக்காட்டும் எந்த அளவு இவர்களுடைய பொறாமை பெருமை அக்கை நிராகரிப்பதற்கு துணிஞ்சிட்டாங்க அப்படிங்கறத நாம் இங்க வந்து கருத்தில் கொள்ளணும் அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த போரு நடந்து கொண்டிருக்கும் போது அதாவது படையை திரட்டி கொண்டு வந்து நபிசுலாஸுக்கு செய்தி வருது உடனே மக்களை கூப்பிட்டு சல்மான் அது பெருசு தாக்குது தான் இருக்கிறான் அப்ப சல்மான் பார்சில் அது என்ன சொல்றாங்க நாங்க பாரசீகத்தில் இருக்கும்போது இது மாதிரி பெரும்படை வரும்போது குழி நோண்டிருவோம் குழியை தாண்டி அவங்க வர முடியாது பெரிய குழி குழிக்குள்ள எந்திரிக்க முடியாத அளவுக்கு குழி நோண்டிருவோம் முழுவதும் நாங்க குளிக்கு நடுவில் இருந்துருவோம் இந்த ஒரு பகுதி இருக்கு சொன்னா அந்த பகுதியில நடுப்பகுதியில் இருந்துட்டு மொத்த பகுதியை சுத்தியும் குளி நோண்டிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்காட்டாங்க வர முடியாதுல்ல அந்த நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆள் இல்லா விமானம் மிசைல் மூலமோ தாக்க முடியாது படைதான் வந்தா குளியை நோண்டி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்றாங்க இந்த ஆலோசனை நம்பி சில ஆலோசத்துக்கும் சரியாகப்பட்டது அதேபோல ச ஹாபாக்களுக்கும் சரியாகப்பட்டது இந்த ஆலோசனை முன்னெடுத்து குளியை வந்து நோண்டு ஆரம்பிக்கிறாங்க பொதுவாகவே நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் மதினா வந்து அந்த சைடுல இரண்டு புறத்தில் வந்து மலைகள் வால்கானிக் டிராக்குமாங்க அந்த இதில் ஏறி வர முடியாத அளவுக்கு மலைகளை கொண்ட ஒரு பகுதி இரண்டு புறத்தில் இன்னொரு புறத்தில் குடியிருப்புகள் மரங்கள் அந்த அந்த பகுதியிலே வர முடியாது அப்ப வருவதற்கு வந்து ஒரே பகுதி என்ன இந்த மலைகள் இருக்கும் அதே போல மேற்கு சைடும் மலைகள் இருக்கும் அவர்கள் வருவதற்கு ஒரே வாய்ப்பு இடம் என்ன சொன்னா வடக்கு வடக்கு இருக்கக்கூடிய பகுதிக்கு மட்டும் இந்த குழியை வந்து நோண்டாங்க அகல் நோண்டி அங்கு மக்களிட மக்களை பாதுகாப்பதற்காக அகல் நோண்டப்படுது என்ன பண்ணப்படுது ஒவ்வொரு பத்து நபர்களுக்கும் நாற்பது அடி தோன்றணும் அப்படிங்கிற ஆணை பிறப்பிக்கப்படுது ஒவ்வொரு பத்து சகாபாக்களுக்கும் நாற்பது அடி குழி நோண்டணும் இந்த ரீதியில் அனைத்து சகாபாக்களும் குழி நோன்றாங்க பஞ்சம் அந்த நேரத்தில் சாப்பாடே இல்லை அவர்கள் இடத்துல அந்த அளவு பஞ்சமான நேரத்தில் அவர்கள் வந்துட்டு நோன்றாங்க மக்களும் கம்மி சும்மா இல்லைங்க அப்பேற்ப அவ்வளவு பெரிய ஒரு நிலப்பரப்புல குழி நோண்டுரும் மொத்த குழியும் நோண்டுரும் இன்னைக்கு ஜேசிபி வச்சு நோண்டுறது கிடையாது சாப்பாடும் கிடையாது எப்படி நோண்டுவாங்க அந்த அளவு கடுமையான ஒரு நேரத்தில் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் துணிந்து அந்த வேலையை வந்து செய்யறாங்க அனசிப் மாளிக் ரதில்லான்னு அறிவிக்கிறாங்க நபிசுல்லா அங்கு மக்கள் குளி நோண்டு கொண்டிருக்கும் போது அன்சாரிகளும் முகாஜிரும் அங்கு குளி நோண்டு இருக்கும்போது அங்க போய் பார்க்கிறாங்க நபிசுல்லா கடுமையான வேதனையை அனுபவித்துக் கொண்டு அவர்கள் குளி நோண்டிக்கொண்டிருக்கும் போது அதுவும் வந்து கடுமையான குளிர் நேரத்தில் பகல்ல ஆரம்ப பகலுடைய ஆரம்ப நேரத்தில் இரவும் பகலும் மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி அவர்கள் குளி நோண்டிக்கொண்டே இருக்கிறாங்க அதை பார்க்கும் போது நபிசுல்லா அங்கு அங்க போயிட்டு அன்சாரிகளையும் முகாஜர்களையும் அல்லா மன்னிப்பானாங்க இவர்களுக்கு வந்துட்டு இம்மைங்கிறது சோதனை மறுமையில அல்லா அவங்களுக்கு சிறந்ததை தருவானாங்க அப்படின்னு நபிசுலாஸ்லாம் அழகான முறையில வந்துட்டு துவா செய்க்களும் சொல்லாட்டுறாங்க முக முகமது இப்ப சொல்லிகாட்டுறாங்க எங்களுக்கு இரவு பகலும் ஒன்றாகவே இருந்தது அதாவது இரவு பகல் பார்க்காம நாங்கள் வேலை செஞ்சோம் ஓய்வே இல்லாம நாங்கள் இந்த அகல் நோன்றதுல வேலை செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிக் காட்டும் அளவுக்கு கடுமையான முறையில் வந்து அவர்கள் குழி நோண்டிக்கொண்டே இருக்கிறாங்க மேலும் நபிசுல்லா அலிசல்லம் அவர்களும் குளி நோன்றாங்க ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு மிக சிறந்த உதாரணம் இது அவர்களும் இறங்கி அங்கு குழி நோன்றாங்க எந்த சொன்னா அவர்களுடைய வயிற்றுப்பகுதி வயிற்றுப்பகுதியே தெரியாத அளவுக்கு மண் மூடிருச்சு குழிதில அவருடைய வயிறே தெரியலங்க வயிறேரு படம் அவங்களை வயிறையே மறைச்சிருச்சு புழுதியின் காரணமாக மண் மறைக்கும் அளவிற்கு அவர்களுடைய கடினமான உழைப்பை அவர்களும் வெளிக்காட்டினார்கள் அப்படிங்கிறத நாம் ஹதீஸ்கள் மூலமாக நாம் இங்கு பார்க்க முடியும் நபிசல்ல அவர்களுக்கு பசி தெரியக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவர்களும் தன்னுடைய வயிற்றில் கல்லை கட்டிக்கொண்டு அவர்கள் வந்து குழி நோன்றாங்க குழி நோண்டும் போது அங்கு அனைவரும் சேர்ந்து அல்லாவை புகழ்ந்து கொண்டு சகி புகார் வரக்கூடிய அறிவிப்பு அல்லாவே நீ இல்லனா எங்களுக்கு நேர்வழி நாங்கள் கிடைச்சிருக்காது எங்களுக்கு தர்மம் செஞ்சிருக்க மாட்டோம் தொழுதும் மாட்டோம் எங்கள் மீது நீ அருள் பொழிவாயாக எதிரிகளை நாங்கள் சந்திக்கும் போது எங்களுடைய பாதங்களை நிலை பெறச் செய்வாயாக இவர்கள் யாராவது யாருந்த எதிரிகள் எங்கள் மீது அக்கிரமம் புரிந்துள்ளனர் இவர்கள் எங்களை சோதனையில் ஆழ்த்தி ஆழ்த்த விரும்பினால் அதற்கு நாங்கள் இடம் தர அப்படிங்கிற அந்த இறுதி பகுதியை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இந்த பைத்தை பாடிக்கொண்டே அவர்கள் குளிய நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னு சொன்னா ஒரு தலைவர் சும்மா ஆர்டர் போட்டு உட்கார்ந்து இங்கு ஒரு நபிசுல்லாஸ்லம் ஒரு தலைவர் ஒரு உமத்துடைய தலைவர் அவரும் இணைங்க வேலை பார்க்கிறார் இருக்கிறது கடுமையான முறையில் அவரும் வேலை பார்க்கிற ஒரு ஒரு தலைவன் எந்த இருக்கணும் ஒரு வழிகாட்டு எந்தள இருக்கணுங்கறதற்கு எப்பேற்பட்ட உதாரணம் நபிசல்ல இந்த சம்பவத்தின் மூலமாக நாம வழங்க முடியும் அப்ப இவர்கள் இவர்கள் வந்து ஒரு பக்கம் குழி நோண்டி போது சிலர்களை வந்து மதினாவை பாதுகாக்கக்கூடிய அந்த செயலிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க இப்ப அவர்களுடைய ஆர்மி வருது படையும் வருது மட்டும் இல்லாம இவர்களுக்கு உள்ளிருந்தும் ஒரு ஒரு கெட்ட செய்தி வருது உள்ள இருக்கக்கூடிய ஒரே கோத்திரம் யூதர்களுடைய கோத்திரம் பனுக்குறைதான் அவர்களும் என்ன பண்ணிடுறாங்க உள்ளிருந்து தாக்கறதுக்கு தயாராகிறாங்க ஆல்ரெடி ரெண்டு யூதர் கோத்திரமும் துரோகம் இழைத்து அங்கு போட்ட ஒப்பந்தத்தை மீறி நபிஸ்லால் கொலை செய்ய பார்த்தும் அதே போல ஒரு இஸ்லாமிய பெண்ணை நிர்வாணப்படுத்தியும் தாக்குதலுக்கு மறைமுகமாக அவர்கள் வந்து தயாரானாங்க அவர்களை வெளியேற்றினாங்க அவங்கதான் ஆல்ரெடி பத்தாயிரம் பேசு கொடுத்து கூட்டிட்டு வராங்க அவர்களும் அது எல்லாம் மற்ற கோத்தனத்தாரையும் கூட்டிட்டு வராங்க பார்த்தோம் உள்ள இருக்கிற இந்த யூதர்களும் என்ன பண்றாங்க இவர்கள் வரத்தில் நம்ம உள்ளிருந்து தாக்குவோம் வெளியில இருந்து தாக்க முடியாத அளவு குளிர் பறிச்சு வச்சிட்டு இருக்கிறாங்க உள்ளிருந்து தாக்கினா எந்த அளவு கடுமையான இதா இருக்கும் உள்ளயும் தாக்க முடிக்க முடியாது வெளியே தாக்க முடிக்க முடியாம எந்த அளவுக்கு வேதனையாயிரும் உள்ள தாக்க வராங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே நபிசுல்லா அலுலம் ஜுபைர் ரதி அல்லா அனுப்பி நீங்க போய் பாத்துட்டு வாங்க உண்மைதானா அப்படின்னு பிறகு ஜுபை ரதி உண்மைதான் யாரும் மேலும் உறுதிப்படுத்துறதுக்காக சாது ரதி அல்லா நோயும் சாதுபின் உபாதா ரதியல்லா நோயும் அப்துல்லா பின் ரவாஹா மற்றும் கவாத் பின் ஜுபை ரதி அல்லா நோய் இந்த நாலு பேர்த்தையும் அனுப்பி ஒருவருந்து மட்டும் செய்தி வந்தவங்க நான் விட்டுரல திரும்ப நாலு பேர்த்து அனுப்பி நீங்க போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு அவங்க உண்மையாகவே தாக்குதலுக்கு தயாராகொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த செய்தியை மக்கள் இருக்கும்போது வந்து சொல்லாதீங்க மக்களுக்கு புரியும்படியாக சொல்லாதீங்க ஏன்னா அவர்கள் இன்னும் பலகீனமாயிருவாங்க தைரியம் குறைஞ்சிரும் நீங்க வந்து புரியாத மாதிரி வந்து சொல்லுங்க இல்லன்னா பப்ளிக்கா சொல்லாம என்னிடத்துல தனிப்பட்ட முறையில் வந்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இல்ல அவங்க தாக்குதலுக்கு தயார் ஆகலன்னு சொன்னா பப்ளிக்கா எல்லாத்தையும் வச்சு சொல்லுங்க அவங்களுக்கு தைரியம் ஆகும் உளவியல் ரீதியாக நபிசிலாசிரம் உறுதிப்படுத்துறாங்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு இந்த செய்தி வந்த உடனே இந்த செய்தி அவங்க வந்துட்டு நபிசிலாசிரம் கொண்டு வரும்போது நபிசராசிரம் கொண்டு வராங்க இந்த செய்தியை கொண்டு வரும்போது அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க புரியும்படி இவர்கள் வந்து அதல் கரா அதல் கரா அதல் கரங்கிறாங்க திரும்ப திரும்ப இதே புரிஞ்சுக்கொண்டாங்க ஏன் இதை சொல்றாங்க இந்த இரண்டு கோத்திரத்தார்களும் ஆல்ரெடி துரோகம் இழைத்தவர்கள் இரண்டு முஸ்லீம்கள் அங்கு அந்த கோத்திரத்தாரிடம் செல்லும்போது அவர்களுக்கு துரோகம் இழைத்த நபர்கள் அப்ப இவர்களும் துரோக நிலைக்க தயாராயிட்டாங்க அப்படின்னு புரிய வைக்கும்படியாக புரிஞ்சுக்கிட்டாங்க இவர்களையும் எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு தயாராகிறாங்க இங்கு நபிசிலம் சொல்லிக்காட்டுறாங்க இந்த குழி நோண்டி கொண்டிருக்கும் போதுதான் நபிசில சொன்னாங்க நீங்கள் வந்துட்டு இங்கு கைசர் கிசராவலா வெற்றி கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க அங்க இருக்கக்கூடிய சில முனாஃபி கூண்கள் சில நபர்கள் இங்கு வந்து இவர்களையே பாதுகாத்துக் கொள்ள முடியல இந்த நிலையில இவர்கள் கைசர் கிசராவலா வெற்றி கொள்ள போறாங்களாமா அப்படின்னு கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க நவிசராசனம் இவர்கள் தாக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே யாரு உள்ளிருந்து பணு குறைவாக்களும் தாக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க சொன்னா இருநூறு அல்லது முன்னூறு அந்த நபர்களை கொண்ட ஒரு படையை வந்து அப்பப்ப அனுப்பி நாங்க பயப்படலாம் இல்ல நீங்க உள்ளிருந்து தாக்கப்படுங்கனாலும் நாங்க எதிர்கொள்ள தயாராக தான் இருக்கிறோம் அவங்க கிளம்பி வரதுக்கு முன்னாடி இவங்க இருநூறு முன்னூறு நபர்களை கொண்ட படையை அனுப்பி அணிவகுத்து அங்கு காட்டிக்கொண்டேதான் இருக்கிறாங்க நாங்க பயப்படலாம் இல்ல நாங்க எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறோம் அப்படி நபிசராசம் படையை அனுப்பி கொண்டு அவர்களையும் அச்சுறுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க இதேபோல நபிசுல்லம் என்ன பண்ற நபி முஸ்லீம்களுக்கு இந்த பனு குறைதா இவர்களும் தாக்குறாங்க அங்கிட்டே தாக்க போறாங்க வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிற நிலையில இருபது ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு அங்கு உணவுப் பொருட்கள் வந்து அங்கு வியாபார அந்த கூட்டம் அவர்களுக்கு செல்லக்கூடியது யாரே எதிரிகளுக்கு செல்லக்கூடிய அந்த பொருட்களை முஸ்லீம்கள் கைப்பற்றாங்க அதுல வந்து அத்திப்பழம் அதே போல சில பேரிச்சம்பளங்கள் பார்லி இது இதுபோன்று கிடைக்குது இவர்களுக்கு இந்த சூழ்நிலை எந்த அளவு மோசமானதாக இருந்தது அப்படிங்கறத அல்லாஹ் இங்கு படம் பிடித்து காட்டுறான் முப்பத்தி அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் சொல்றான் பகைவர்கள் மேலிருந்தும் கீழிருந்தும் உங்கள் மீது படையெடுத்து வந்த நேரத்தில் உங்கள் கண்கள் பீதியினால் மறந்துவிட்டன இதயங்கள் தொண்டைகளை அடைத்துக் கொண்டன மேலும் நீங்கள் அல்லாவை பற்றி விதவிதமான சந்தேகங்கள் கொள்ள தலைப்பட்டீர்கள் கண்கள் மருந்துச்சு இதயங்கள் தொண்டை அடைச்சிருச்சு எந்த அளவு பயம் இதயம் தொண்டை இருக்கு அந்த தொண்டை அடைக்கும் அளவுக்கு பயம் வந்துருச்சு யாருக்கு பலகீனம் கொண்டவர்களுக்கு அவர்கள் சொல்லி அப்பதான் சொல்லி இந்த பயத்தின் போதுதான் கைசர் கிஸ்ராவலா வெற்றி கொள்றேன் சொன்னீங்களே இந்த அளவு நீங்க வந்து இன்னைக்கு கழிப்பறை கழிவறைக்கு செல்லும் அளவுக்கு கூட பயப்படும் அளவுக்கு இருக்குதே இந்த நிலையில தான் நீங்க கைசர் கிசராவெல்லாம் வெற்றி போறீங்களா அப்படின்னு முனாஃபிக்குகள் தங்களுக்குள் முனுமுணுத்துக் கொள்ளும் அளவு இருக்கு பயம் அந்த அளவு இருந்துச்சு குறிப்பாக குசை முத்தலிப் குசைர் அப்படிங்கிற இந்த நபர் வந்து இதை சொல்லி காட்டினார் உங்களுக்கு கழிவறை செல்லும் அளவுக்கு கூட இங்கு சூழ்நிலை இல்லை உள்ளிருந்து தாக்க ரெடி ஆயிட்டாங்க வெளியிலிருந்து தாக்க வந்துட்டாங்க இத்தனாயிரம் நபர்கள் நீங்க சொற்பமா தான் இருக்கிறீங்க சோத்துக்கே வழி இல்ல இந்த நிலைமையில கைசர்கிசலாக நீங்க விட்டுக்கொள்ள போறீங்களான்னு பேசும் அளவிற்கு அங்கு பயம் முனாஃபிகளுக்கு ஈமில குறை உள்ளவர்களுக்கு இருந்தது அவ்வாறு இல்லை முஸ்லீம்களுக்கு இருபத்தி ரெண்டாவது ஆசனத்தில் உண்மையான நம்பிக்கையாளர்களின் நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இங்க படம் பிடித்து காட்டுறான் உண்மையான நம்பிக்கையாளர்கள் நிலை இவ்வாறு இருந்தது அதாவது தாக்க வந்த கூட்டத்தாரை அவர்கள் பார்த்ததுமே உறக்க கூறினார்கள் அல்லாவும் அவனுடைய தூதரும் நம்மிடம் வாக்களித்தது இதுதான் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் வாக்கு முற்றிலும் உண்மையாக இருந்தது இந்நிகழ்ச்சி நம்பிக்கையையும் அடிமணிதலையும் அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்திவிட்டது யாரு உள்ளிருந்து தாக்க வந்தாலும் சரி வெளியிலிருந்து அத்தனை நபர்கள் வந்தாலும் சரி கழிவறைக்கே செல்ல முடியாத அளவுக்கு அங்கு சூழ்நிலை இருந்தாலும் சரி அவர்களுடைய நம்பிக்கையை தான் அதிகப்படுத்தியது அத்தியாயத்தில் தொண்டைக்குழி அடைக்குது கண்ணு மருளுது நம்பிக்கையாளர்களுக்கு இதுதான் அல்லாவும் அல்லாவோட ரசூடு வாக்களித்தது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கையை தான் அதிகப்படுத்தது அப்படின்னு நல்லா தலா சொல்லிக் காட்டுறோம் இந்த நிகழ்வை குறித்து அல்லாத தலா முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் பதிமூன்று முதல் இருபதாவது வசனம் வரைக்கும் சொல்லிக் காட்டுறோம் அப்போது அப்படியே நான் வாசித்து காட்டுறேன் அப்போது அவர்களில் ஒரு பிரிவினர் எத்திரிபு வாசிகளே எத்திரிப்புனா மதினா இனி நீங்கள் இங்கு தங்கியிருக்க உங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது திரும்பி சென்று விடுங்கள் என்று கூறினார்கள் மேலும் அவர்களில் மற்றொரு பிரிவினர் எங்களுடைய வீடுகள் ஆபத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன என்று கூறி நபியிடம் அனுமதி கோடிக்கொண்டிருந்தனர் ஆனால் அவை ஆபத்திற்கு உள்ளாகி இருக்கவில்லை உண்மை யாதனில் அவர்கள் போர்க்களத்தில் இருந்து ஓடிவிடவே விரும்பினார்கள் அல்லா தால முனாபிக்குறோம் அங்க வீடு அவங்களுக்கு எந்த டேஞ்சரும் கிடையாது ஆனால் சொல்லி ஓடுறதுக்காகவே அவர்கள் இந்த காரணங்களை வந்து சொன்னாங்க அப்படின்னு அல்லா தால குறிப்பிடறோம் அடுத்து பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் நகரின் நால் புறங்களிலிருந்தும் எதிரிகள் ஊடுருவி பிறகு குழப்பம் விளைவிக்குமாறு இவர்கள் அழைக்கப்பட்டிருந்தால் அதற்கு இவர்கள் தயாராகி இருப்பார்கள் குலப்பத்தில் பங்கு பெறுவதில் அவர்களுக்கு தயக்கம் ஏற்பட்டிருக்காது சிறிதளவே தவிர இந்த முன்னாபிகளை சொல்றான் நாலா பக்கமும் சூழ்ந்து குழப்பத்திற்கு நீங்க வாங்க குழப்ப விளைவிற்கு வாங்க சொன்னா இவர்களும் போயிருவாங்கன்னு அல்லாஹ் சொல்றோம் அடுத்து பதினைந்தாவது அல்ல சொல்றான் இதற்கு முன்னோரோ குரங்காட்டி ஓட என்று அல்லாவிடம் இவர்கள் வாக்குறுதி தந்திருந்தார்கள் மேலும் அல்லாவிடம் அளித்த வாக்குறுதி விசாரிக்கப்பட வேண்டியதாகவே இருக்கிறது அப்படிங்கிற அல்ல பதினாறாவது வசனத்தில் நபியே நீர் இவர்களிடம் கூறும் நீங்கள் மரணத்திலிருந்து அல்லது கொல்லப்படுவதிலிருந்து ஓடினால் அவ்வாறு ஓடுவது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது அதன் பின்னர் வாழ்க்கையின் இன்பத்தை அனுபவிக்க சிறிதளவு சந்தர்ப்பமே உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வசனத்தில் அல்ல சொல்றான் மேலும் இவர்களிடம் நீங்கள் கேளும் அல்லாஹ் உங்களுக்கு தீங்கழிக்க நாடினால் அவனிடமிருந்து உங்களை காப்பாற்றுபவர் அந்த யூதர்களிடத்திலும் முஷ்ரிக்கு இடத்திலையும் போய் நாங்க நபியை விட்டு பிரிந்து வந்துடுறோம் நீங்க எங்களுக்கு அபயமளிங்க அப்படின்னு உதவி தண்ணாங்க அப்ப அல்லா சொல்றே அல்லா உதவி அளிக்க நாடுனாதான் உதவி அல்லா கெடுதல் அளிக்க நாடிக்கான் முழு உலகமும் திரண்டு நாளும் அங்கு உங்களுக்கு எந்த நலவும் கெடுதியும் அளித்தர முடியாது அல்லாதான் நாடணும் அப்படின்னு அல்லா பதிலளிக்கிறான் பதினெட்டாம் அவசரத்தில் அல்லா சொல்றான் உங்களில் எவர்கள் போர் பணிகளில் இடையூறு விளைவிக்கின்றார்களோ அவர்களையும் மேலும் எங்களிடம் வந்துவிடுங்கள் என்று தங்களின் சகோதரர்களிடம் கூறுகின்றவர்களையும் அல்லா நன்கறிவான் மேலும் அவர்கள் போரில் பங்கு கொண்டாலும் பெயரளவுக்குத்தான் பங்கு கொள்வார்கள் இவங்க என்ன பண்றாங்க இவர்கள் மட்டும் போகாம நீங்களும் வந்துருங்க அப்படின்னு மூணுகளையும் கூப்பிடுறாங்க போரை வந்து உருக்குலைக்கிறாங்க அவங்க அல்ல அதைத்தான் சொல்லிக் காட்டுறோம் அடுத்து பத்தொன்பது அவசரத்தில் உங்களுக்கு உதவுவதில் அவர்கள் கடும் கஞ்சத்தனம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆபத்தான நேரம் வந்துவிட்டாலோ மரண தருவாயில் இருப்பவனுக்கு மயக்கம் வருவது போன்று கண்களை சுழற்றியவாறு உம்மீது பார்ப்பார்கள் ஆனால் ஆபத்து நீங்கிவிட்டாலோ இதே மக்களின் ஆதாயங்களின் மீது பேராசை கொண்டவர்களாய் கத்தரிக்கோளை போன்று கூர்மையான நாவுகளை நாவுகளோடு உங்களை வரவேற்க வந்துவிடுவார்கள் இத்தகையவர்கள் அறவே நம்பிக்கை கொள்ளவில்லை எனவே அல்லாஹ் இவர்களுடைய செயல்கள் அனைத்தையும் வீணாக்கிவிட்டான் மேலும் இவ்வாறு செய்வது அல்லாவை பொறுத்தது அல்லாவை பொறுத்து மிகவும் எளிதானதாகும் ஒரு கஷ்டம் வந்துட்டா பொருளாதார தேவையிருக்கும் போது இவர்கள் உதவ மாட்டாங்க ஆனா வெற்றி கடைச்சிட்டா உங்களை வரவேற்பதற்கு கத்திரிக்கோள் மாதிரி நாவை வச்சுக்கிட்டு கூர்மையான நாவை வச்சுட்டு வந்துருவாங்க இவருடைய செயல்கள்லாம் வீணா போச்சு நல்லா தர சொல்லி காட்டுறோம் அடுத்த வசனத்தில் இருபதாம் வசனத்தில் அல்லாஹ் வந்து இவர்கள் கருதிக்கொண்டிருக்கிறார்கள் தாக்க வந்த கூட்டத்தார்கள் இன்னும் திரும்பி செல்லவில்லை என்று அவர்கள் மீண்டும் தாக்க வந்துவிட்டாலோ அப்போது எங்கேனும் பாலைவனத்தில் நாட்டுப்புற அரபிகளுடன் சேர்ந்து உட்கார்ந்து விட வேண்டும் மேலும் அங்கிருந்தவாறு உங்களுடைய நிலையை கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என இவர்கள் ஆசைப்படுகின்றார்கள் ஒருவேளை இவர்கள் உங்கள் மத்தியில் இருந்தாலும் போரில் குறைவாகவே பங்கு பெறுவார்கள் அதாவது இங்கு போர் நடக்குது இவங்க கூட இல்லாமல் இவங்க என்ன பண்றாங்க சொன்னா அங்கு வெளியில போய் காட்டறவுகளோடு உட்காந்து என்ன நடக்குது பிளாஷ் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் என்ன நடக்குதுன்னு கேட்க மட்டும் செஞ்சுக்கணும் அப்படிங்க இவர்கள் விரும்புறாங்க இன்னைக்கு நடக்குதா இல்லையா நம்மளுடைய உம்மத்திலையும் அதேதான் நம்மளும் செஞ்சுக்கோம் நம்மளுடைய உம்மத்தினர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது நாம செய்திகளை மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கோம் அல்ல இந்த நிலையிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும் நம்மளுடைய நிலை மறுமையில் என்ன இருக்கும் அப்படிங்கறத நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுக் கொண்டிருக்கோம் அதேதான் அவங்களுக்கு செஞ்சாங்க பிளாஷ் நியூஸ் என்ன வருது உங்களுடைய நிலை என்ன என்ன என்ன வருது வருதுன்னு மட்டும் கேட்க தான் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தாங்க அப்படின்னு அல்லா தலா சொல்லிக் காட்டுறோம் அப்ப முனாஃபிகளுடைய இந்த செயல்களை அல்லாது தலா அவ்வளவு அருமையாக அழகாக இந்த முப்பத்தி வசனத்தில் பதிமூன்று முதல் இருபதாவது வசனம் வரை அல்லாது படம் பிடித்து காட்டுறோம் இங்க படம் என்ன ஆகுதுன்னு சொன்னா இங்கு தாக்க வந்துருது நான் முன்னாடியே பார்த்த மாதிரி இவர்களுடைய நிலை மிக கடுமையான மோசமான முறையில் இருந்துச்சு உணவே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு பொரும் வந்துருச்சு பொரும் தொடங்கிருச்சு போர் தொடங்கின பிறகு அங்கு ஒற்றைக்கு ஒத்த எப்பயுமே அங்கு வந்து சிலர் வந்து ஒற்றைக்கு ஒற்றையாக போரிடுவாங்க அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அமருபின் அப்து உத் அப்படிங்கிற ஒரு நபர் குறைசியில மிக முக்கியமாக உடலில் தேர்ந்த போரில் தேர்ந்த ஒரு நபர் இவன் என்ன பண்றான் என்னை தாக்குவதற்கு யாரு தயாருமையாக கர்வமாக வந்து பிரகடனப்படுத்தும் போது அங்கு அழி நதியில் அவர்கள் வந்து நான் தயார் அப்படின்னு சொல்லி வராங்க அவரு சிறுவர் வயதில் சிறுவர் இத பார்த்த உடனே அவன் என்ன பண்றான் சொன்னா உங்களை பெரியவன் யாருமே இல்லையா ஏளனமாக உங்களை பெரியவங்களை யாருமே இல்லையா அப்படின்னு கேக்குற நீ யாரு பதிலு கேக்கறாங்க யாராவது உன்னுடைய ரத்தத்தை ஓட்டுவதான் வந்து விரும்பல அப்படின்னு சொன்ன உடனே அழி ரதில்லான்னு சொல்றாங்க ஆனா நான் நினைக்கிற உன்னுடைய ரத்தத்தை ஓட்டுறதுக்கு நான் விரும்புறேன் வா சொல்லி சொன்ன அவனுக்கு வந்து கடுமையான கோவம் ஆயிடுச்சு கோபமாகி ஒற்றைக்கு ஒற்றை அழிததில்ல அவனுடைய வரா வந்துட்டு தன்னுடைய வாழையை வைத்து கடுமையான முறையில தாக்கும்போது எந்த அளவு கடுமையான முறைன்னு சொன்னா அந்த கேடயம் கேடயம் உடைஞ்சு கேடயத்தில் வாழ் மாட்டிக்கொள்ளும் அளவுக்கு கடுமையான முறையில தாக்க அந்த அளவு ஒரு மூர்க்கத்தனமான ஒரு போர்குணமுடைய நபரிவன் கேடயம் மாட்டிக்கிச்சு எடுக்க சீவி அதே போல அங்க இருக்கக்கூடிய ஒரு அல்லாவுடைய எதிரி எதிரிகளுடைய கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அல்லாவுடைய எதிரி என்ன பண்றான்னு சொன்னா அங்கு நின்றுகிட்டு என்ன பண்றான்னு சொன்னா இரண்டு கேடயத்தை வச்சுக்கிறான் இரண்டு கேடயத்தை வச்சுக்கிட்டு நாங்க ஜிக்க கிண்டல் பண்ற விதமா அவண்டா கிண்டலா தலையை நீட்டி நீட்டி கேடையத்தை வச்சு மறைச்சுக்கிறான் அப்பயும் அவனுக்கு உயிர் பையன் ரெண்டு கேடைய வச்சுக்கிறான் கிண்டல் பண்ணும்போது கூட அப்ப சாதின அபிவக்கா சதி இல்ல இவர்கள் வந்து அம்பு எய்வதில் தேர்ந்தவர்கள் அவனே சில வினாடிகள் தான் தலையை அப்பப்ப வெளிக்காட்டுறான் கரெக்டா வெளிக்காட்டக்கூடிய நேரத்தில் அம்பு எய்கிறாங்க நெத்திலப்பட்டு அவனுடைய கால் மேல தூக்கி விழுவும் அளவு அங்கு வந்து அவன் விழுவுறான் இதை பார்த்த நபிசுல்லாஸ்லம் சிரிக்கிறாங்க தங்களுடைய பல்கல் தெரியும் அளவுக்கு சிரிக்கும் அளவுக்கு அவன் அவ்வளவு நகைப்புக்குரிய அளவுக்கு கீழே விழுவுறான் ஏன்னா அந்தளவு கிண்டல் பண்றான் கடைசியில் அவனுடைய நிலைமையே அல்ல அவ்வளவு மோசமானதாக ஆக்கிட்டான் அப்படிங்கறத இங்கு நாம காண முடியுது ஐசாரது இல்லாம சொல்றாங்க சாதிப்பணும் மூவாதது இல்லாம இவர்கள் வந்து நல்ல ஹைட்டான ஆளு அதே நல்ல உடல் பழமன் உள்ள ஆளு இவர்களுடைய உடல் எந்த அளவுக்கு சொன்னா அந்த கவச ஆடைகளே அவர்களுக்கு வந்து அங்கு போதாது சாதாரண மனிதனுடைய கவசாடை பத்தாத அளவுக்கு இவர்களுடைய கவசா இவருடைய உடல் அமைப்பு இருக்கும் இப்போ இருக்கிற அளவு போட்டுக்கிட்டு இவர்களும் அங்கு போரில் ஈடுபடுறாங்க அப்போ ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இவர்கள் மீது பட்ட அந்த அம்பு அவர்களுடைய நரம்புல பட்டு ரொம்ப சீரியஸாக இவர்களுக்கு வந்து கடுமையான முறையில் இவர்களுக்கு காயமாயிருக்கு அப்ப இது போல போர் வந்து நடந்து கொண்டே இருக்குது போர் என்னென்ன நடந்தது அங்கு நடந்த வரலாற்று சம்பவங்களை நாம இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வுகள்ல நம்ம பார்ப்போம் அப்ப இந்த முனாஃபிகளுடைய பண்புகளை எல்லாம் விட்டு நீங்கி மூம்களுடைய பண்பை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அறள வேண்டும்